வணக்கம் நாள் 4, 3, இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முதலாவது மாற்றி அமைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான தேசிய வருமானம் மற்றும் இதர கணக்கீடுகளின் இந்தியாவின் மொத்த தேசிய வருமானம் ரூபாய் கோடியே இருபத்தி லட்சம் ஆகும் இரண்டு நான்காவது சர்வதேச வாசனை பொருட்கள் மாநாடு இன்டர்நேஷ்னல் ஸ்பைஸ் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற இடம் ஐதராபாத் ஆகும் மூன்று மாநில நீர்வாழ் விலங்காக சிந்து நதி டாழ்பினை அறிவித்துள்ள மாநிலம் பஞ்சாப் ஆகும் நான்கு பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி என்ற திட்டத்தின் கீழ் 2 எக்டேர் அளவு வரை நிலமுள்ள சிறு விவசாயிகளுக்கு ஆண்டொன்றிற்கு வழங்கப்படவிருக்கும் நிதியுதவி தொகை ரூபாய் ஆகும் ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினெட்டில் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா மன்னராக பதவியேற்றுள்ள நாடு மலேசியா ஆகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக சூரிய ஆற்றல் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் பதினோராவது தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியா வம்சாவளி பெண் யார் மூன்று சீனாவிற்கான இந்தியாவின் புதிய தூதுவராக ஜனவரி 8 இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியிடப்பட்ட மத்திய நீர் நீர்வளத்துறை ஆறுகள் மேம்பாடு மற்றும் கங்கை நதி மறு சீரமைப்பு அமைச்சகத்தின் முதலாவது மாத இதழின் பெயர் என்ன ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை மேலும் அதிகரிக்க செய்வதற்கான வழிமுறைகளை ஆராய இந்திய ரிசர்வ் வங்கியினால் அமைக்க குழுவின் தலைவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்